மேவச்சமேவிய திரவிணம் மேவெக நமோ ப்ரோமவிதைய சம்பிரதாய வம்சிபோ மோ நமோ சர்ப்பலவரோமச்சிதனூ க்ரிஷ்டிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயூத்தேர்தேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நகசிராதிஷாத் பிரம்மணியம் சர்வர்மம் லோகாநாம் கீர்த்திவர்தனம் लोकनाथं மகத் பூத்தம் சர்வூதவோவம் இந்த श्लोकम வரைக்கும் நம்ம அர்த்தம் பார்த்துருக்கோம் இந்த ஸ்லோகத்தோடய அர்த்தத்தை பூர்த்தி பண்ணிட்டோம் சூூத்தவம் எவங்க தம் தம்பவம் சுவூத்தோவம் கருத்து ரித்தீய விதிக்கூத்தோவீங்க ஏகவச்சனம் உபவ சமஸ்த ஜீவர்களுக்கும் சம்சாரத்தை உண்டு பண்ணுறவர் ஏன்னு தெ ஏங்கிறது நமக்கு இப்போ சொல்ல முடியாது கர்மாவனால கர்மாவுக்கு காரணம் அஜானம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆக எல்லா உயிர்களுக்கும் வாழ்க்கையை கொடுக்கிறவர் சம்சாரத்தை கொடுக்குறவர்னா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை வழங்குபவர் அனைத்து உயிர்களுக்கும் உடல் வாழ்க்கையை வழங்குபவர் அந்த உடல் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம் ஆ சமஸ்தீவர்களுக்கும் ஷரீரத்தை கொடுக்கிறவர் ஷரீரத்தின் மூலம் தனு கரண புவன போகம் என்று சொல்கிற வழக்கம் உயிர்களுக்கெல்லாம் இறைவன் உடலை கொடுக்கிறார் கரணங்களை கொடுக்கிறார் புவனத்தை கொடுக்கிறார் அதில் சுக்கதுக்க அனுபவங்களையும் கொடுக்கிறார் தத்த அந்தந்த ஜீவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு அந்தந்த உயிர்கள் செய்திருக்கக்கூடிய மனித உடலிலே செய்திருக்கக்கூடிய வினைகளுக்கு ஏற்றவாறு தருகிறார் என்பது கருத்து இனி அஞ்சாவது கேள்விக்கு பதில் சொல்கிறார் அஞ்சாவது கேள்வி என்ன கிமேக்கம் தெய்வத்தம் லோகே முதல் கேள்வி கிம்பாப்பேக்கம் பராயணம் ரெண்டாவது கேள்வி கம் ஸ்தவந்த கம் அர்ச்சு பிரப்னுயு அதில் மொத்த நாலு கேள்வி கோமர்மா அதுதான் அஞ்சாவது கேள்வி கோமர்மால எந்த தர்மம் உயர்ந்த தர்மம் என்று தாங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் யுதிஷ்டிரர் பீஷ்மர்கிட்ட அதுக்கு பதில் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியர் ஸ்லோகம் படிப்போம் அப்புறம் பாஷ்யம் படிப்போம் ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதி கதமோ மத யத் பக்தியா புண்டரீ येशमे ச்சேர மேர்மாண்டம்வைரம் சோதனம் வியா அதிக்கமாக மே மமிதா தாண प्रकाशमानं, वासुदेवं, புண்டிகாட்சம்ண்டே பிரசுதேவீன சதா सत्कारपूर्वकमर्चनं, சார்பூக்கோதி நர மனுஷர்ம இவர்மா அதுக்கு வியா ஆச்சாரியர் வியானானம் பண்றார் சர்வாங் சோதனால தர்மாணம் ஏற்கனவே இந்த சோதனாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் சோதனாலக்ஷணார்த்தோ தர்மா அப்படின்னு தர்ம மீமாசை ஒரு சூத்திரம் அது தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதாத்தோ தர்ம ஜிஜ்ஞாசா தர்ம விசாரம் பண்ணுறபோது தர்மத்துக்கு டெஃபனேஷன் சோதனால்தா சாஸ்திரம் எதெல்லாம் விதிச்சிருக்கோ அதெல்லாம் தர்மம் இதெல்லாம் நீ செய்யணும் சத்தியம் வத தர்மஞ்சர மாதேவோபவ இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் விதி வாக்கியம்னு பேர் அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆக வந்து இதை பொய் பேசாதே நான் நிறுத்தம் நமாகம் சமஷ்ணீயாத் நஸ்திரியம் உபேயாத் இப்படிலாம் வாக்கியங்கள்லாம் வி நிஷேத பேர் வேதத்தில் இதை செய்யின்னு கட்டளை இட்ருக்கிறதுக்கு பேர் விதி வேதத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் நிஷேதம் தமிழில் விதி விலக்கு விதிவிலக்குங்கிறது வந்து எக்ஸப்ஷன் அப்படிங்கிற அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம் இது வந்து இதை தவிர அப்படிங்கிற அர்த்தத்தில் விதிவிலக்குன்னு சொல்லுவோம் ஆக விதிக்கப்பட்டது விலக்கப்பட வேண்டியது கொள்ள வேண்டியது தள்ள வேண்டியது ஆஹ் உபாதேயம் ஹேயம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சாமான்யமாக புரிய காமன் சென்ஸுக்கு புரியறதாக இருந்தால் கூட வேதத்தில் உபதேசம் பண்ணால் அந்த அந்த குணத்தை கடைப்பிடிச்சா அதுக்கு அதிருஷ்டபலன்னு இருக்கு காமன் சென்ஸுக்கு புரியறதெல்லாம் திருஷ்டபலத்தை பேஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் வேதத்தில் சத்தியம் வதான்னு சொல்லியிருக்கு அதனால நான் போய் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதிர்ஷ்டபலன் உண்டு பொய்பேசாமல் இருக்கிற குணத்துக்கு திருஷ்டபலன் வந்து லௌகிக பலன் எல்லோரும் நம்ம வேலை ஸ்ரத்த வைப்பார்கள் ஆனால் அதுக்கும் மேலே நமக்கு மனசுக்கு சுத்தியெல்லாம் தூய்மை எல்லாம் கிடைக்கிற அதிர்ஷ்டபலனும் உண்டு அதுக்கு ஆக வேதத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் தர்மம்னு சொன்னாலே அதிர்ஷ்டபலனை உடையது அதிர்ஷ்டபலன்னா கண்ணுக்கு தெரியாது நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் இப்போ பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் விசேஷ தர்மம் தான் சாமானிய தர்மம்னால் பொய் பேசாமல் இருக்கிறது ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது அதெல்லாம் சாமானிய தர்மம் சாமானிய தர்மம்னால் மற்றவங்க எனக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதை மற்றவனுக்கு செய்யக்கூடாது அதுக்கு பேர் தான் தர்மம்னு பேர் ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா செய்வ அவதாரியதாம் ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம்ன சமாச்சரேத் எல்லா தர்மசாஸ்திரத்தையும் நல்லா கேளு கேட்டால் போகாது அதெல்லாம் மனசில் வாங்கிக்கோ ஸ்ருத்வா செய்வ அவதாரியதாம் ஆனால் பொதுவாக ஒரு ஒரு ஒரு விதி சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக உனக்கு மற்றவர்கள் என்ன செய்யக்கூடா செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறையோ அதை நீ யாருக்கும் செய்யாது பாசிட்டிவாக சொல்லலை நெகட்டிவாக சொல்லியிருக்கு மற்றவங்க உனக்கு என்ன செய்யக்கூடாது நீ நினைக்கிறையோ அதை நீ இன்னொருத்தருக்கு செய்யாது அப்படின்னா என்ன அடுத்த மற்றவ உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறையோ அதை நீ மற்றவங்கிட்ட செய்யணும் அதுக்கு பேர் தான் தர்மம்னு சொல்லியிருக்கு ஆனால் அதிலே நம்ம சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு பிரிக்கிறோம் ஆ எல்லா வர்ணத்துக்கும் எல்லா ஆசிரமத்துக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் பொதுவாக கடைப்பிடிக்க வேண்டிய தர்மத்துக்கு பேர் சாமானிய தர்மம்னு பேர் எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலேயும் எல்லா மனிதர்களும் அது எந்த வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த பழக்க வழக்கத்தில் நம்ம பிறந்திருந்தாலும் எந்த கல்ச்சரில் பிறந்திருந்தாலும் எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் கடைப்பிடிக்கிற சாமானிய தர்மம் சாஸ்திரத்தில் சாமானிய தர்மமும் முக்கியம் விசேஷ தர்மமும் முக்கியம் சாமானிய தர்மத்துக்கும் அதிருஷ்டபலன் சொல்கிறது தான் சாஸ்திரம் காமன் சென்ஸ்லே புரிஞ்சுக்கக்கூடிய தர்மங்கள்லாம் இருக்குது எங்கிட்ட மற்றவன் போய் பேசக்கூடாது நான் போய் பேசக்கூடாதே ஆகையினால் இங்கே என்ன சொல்கிறார் ஏஷஹா நீங்கள் புரிஞ்சுக்கணும் விசேஷ தர்மானாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏஷமே சர்வ தர்மானாம்னால் சாமானிய தர்மானாம் இல்லை சர்வேஷாம் சாமானிய தர்மானாம் மத்தியே ஏஷாக விசேஷ தர்ம அதிகா அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஏன்னா பிராமணனுக்கு ஒரு தர்மம் க்ஷத்ரியனுக்கு ஒரு தர்மம் வைஷ்யனுக்கு ஒரு தர்மம் இது சொசைட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பொறுத்திருக்கு மனுஷனாக இருந்தாலே சில தர்மங்கள் பொதுவானது எல்லோருக்கும் அதில் ஆணாக இருந்தால் சில தர்மங்கள் பெண்ணுக்கு சில தர்மங்கள் ஆசிரியருடைய தர்மம் மாணவனுடைய தர்மம் அரசனுடைய தர்மம் மக்களுடைய தர்மம் திருக்குறளே பார்க்குறோமே அரசியல் குடியல் அரசியல் தான் எல்லோரும் பேசுகிறாங்களே தவிர குடியலை பற்றி ஒருத்தனும் பேசுகிறது இல்லை குடியியல்னு ஒன்று இருக்கே குடியலும் அரசியலும் சேர்ந்தது காம்ப்ளிமெண்ட்ரி பிரிக்க முடியாது ராஜ தர்மம் பிரஜாதர்மம் பிரஜாதர்மம் சரியாக இல்லாமல் ராஜ தர்மத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் டெமோக்ரஸியில் வெறும் ராஜ தர்மம் மாத்திரம் தானே என்ன பிரஜாதர்மும் ரொம்ப முக்கியம் ராஜ தர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு பிரஜாதர்மத்தை கிடப்பிடிக்கிறவனுக்கு தான் தகுதி பிரஜாதர்மத்தை சரியாக பண்ணலேன்னா அப்படி ராஜ தர்மம் நிற்கும் இப்போ திருக்குறள்லையே குடியியல் மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனால் அதை வந்து நம்ம ப சொல்லியும் தெரியவும் தெரியாது எங்கேயா பேப்பர்லேயா பார்த்துருக்கீங்களா குடியியல் குடியலின் நோக்கி இது இது இது குடியல் அரசியல் பேசுகிறான்பான் எல்லாத்தையும் அரசியல் ஆக்குறாங்கங்கிறான் எங்கேயாவது குடியல் ஆக்குறான்னு சொல்லி கேட்டிருக்கீங்களோ அரசியல் ஆக்குறாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எதா இருந்தாலும் அது பாலிடிக்ஸ் ஆக்கி விடுறான் எதா இருந்தாலும் அதை வந்து அரசியல் ஆக்கி விடுறான் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அவள் பாலிடிக்ஸு ஒரே ஃபுல்லாக பாலிட்டிக்ஸோ பாலிட்டிக்ஸுங்கிறாள் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் கருத்து வேறுபாடுன்னு அர்த்தம் இல்லையா அப்படி இருந்தால் அந்த மீனிங் தான் சொல்கிற நிறைய அபிப்பிராய பேதங்கள்னு அர்த்தம் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க ஆசிரமம்னு சொன்னால் ஆசிரமத்தினுடைய குறிக்கோள் என்ன இங்கே வேதாந்த வகுப்புகள்லாம் நடக்கணும் வார சித்த சுத்திக்குள்ள சாதனங்களும் இருக்கணும் ஞானத்துக்குள்ள சாதனங்களும் நடக்கணும் அதெல்லாம் சரியாக நடக்கிறதாங்கிறது அதை மையமாக வச்சு தான் எல்லோரும் யோசிச்சா ஆனும் அதில் இவன் பெரியவனா அவன் பெரியவனாங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது யாருமே பெரியவன் கிடையாது யாரும் சிறியவன் கிடையாது எல்லோரும் சேர்ந்து அந்த லட்சியத்துக்கு அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாணும் ஆஸ்பத்திரின்னாலும் அப்படித்தான் வர பேஷண்ட்டு சந்தோஷமாக வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகணும் அதுதான் லட்சியம் அந்த டாக்டர் எப்படி இந்த டாக்டர் எப்படி அந்த அம்மா இப்படி இந்த அம்மா இப்படி அதையாக பேசின்ட்டு இருக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி இருக்குது எனி இன்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி ராஜ்யம் எதுக்கு இருக்குது நாடு எதுக்கு இருக்குது மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு வேண்டி வழிகள்லாம் என்னெல்லாம் சட்டங்களில் சொல்லியிருக்கோ அதை நடைமுறைப்படுத்துகிறது தானே அரசியல் ஆனால் அரசியல் பண்ணுறாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உண்மையிலையே ஒரு ஒருத்தரும் அவன் பவருக்கு வர ஆசைப்படுறான்னு அர்த்தம் இன்னொருத்தம் பவரில் இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணணும் நாம் பவருக்கு வர்றதுக்கு வழியை பார்க்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் நல்லதை கூட நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு பவர் வரணும் எங்கள் கட்சிக்கு பவர் வரணும் நான் சொல்கிறது கரெக்டு தான் நினைக்கிறேன் நான் யோசிக்கிறது சரியான வழியை தான் யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் நாம் பவருக்கு வரணும்னு ஒரு ஒருத்தனும் நினைக்கிறான் ஒரு ஒரு பவர் ஒரு பார்ட்டியும் நாம் பவருக்கு வரணும்னு நினச்சி பண்ணுறானே தவிர மக்களுக்கு நல்லது நடந்தால் நம்ம பாராட்டணும்னு எந்த ஒரு பார்ட்டியாக நினைக்குமா பொதுவாக இல்லை ஜென்ட்ரலாக பார்த்தா ஒரு நல்ல காரியத்தை ஒரு பார்ட்டியை எடுத்து செய்ய ஆரம்பித்தா உடனே இன்னொரு பார்ட்டி அதுக்கு உடனே இது பண்ணுறது அது நல்லதாக இருந்தால் கூட அதில் நாங்கள் சொல்கிற திருத்தங்களை கொண்டு வரணும்தான் அப்படி தான் ஆரம்பிப்பான் திருத்தங்களை கொண்டு வரணுன்னா என்ன அர்த்தம் அது எப்படியும் வெளியில் வரப்படாது ஓ நீன் பீரியடில் அது வரப்படாது இதுக்கு பேர் அரசியல் பண்ணுறான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கிறதுக்கும் ஒரே பாலிடிக்ஸுங்கிறதுக்கும் அர்த்தம் வித்தியாசம் இருக்கா இல்லையா எனக்கு அப்படிலாம் தோன்றுது யோசிக்கிறதுனால யோசிக்கலைன்னா ஒன்றும் தோணாது எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் கூட்டத்தொடர் கோவிந்தாவை சொல்லிட்டு போயிடுவேன் ஒரு ஒரு சென்டென்ஸும் நம்ம வாயிலிருந்து வந்ததுன்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணுமே அர்த்தத்தாக இருக்கணும் ஜனங்கள் யாராவது சொன்னால் அதையும் நம்ம கேட்குற போது அதில் என்ன அர்த்தம்னு பார்க்கணும் ஆக இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா இது ஒரு ஷாக்கு வச்சுன்னு சொல்கிறேன் சர்வ தர்மானாம் சங் ஆச்சாரியார் சொல்கிறார் சர்வேஷாம் சோதனாலாம் இதெல்லாம் சாஸ்திரத்தில் வந்து இதை சொல்லியிருக்க சோதனம்னா தூண்டுறதுன்னு பேர் பிரச்சோதயந்தி அதனால்தான் காயத்ரி மந்திரமே இப்படி இருக்குது பிரச்சோதயாத் இப்படி சொல்லியிருக்கு பிரச்சோதயந்தி பவனே த்விஜாதா வேத மாதா பிரச்சோதயந்தி அப்படின்னு வேதமே சொல்கிறது இவனை வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ இதைப் பண்ணு சிந்தையேது ஆத்மனோஹிதம் லோகஹிதம் சிந்தையேத் அப்போல்லாம் விதி ஆனால் சோதனாலக்ஷணானாம் தர்மாணம் ஏற்கனவே சொன்னார் அபியுதய நிஸ்ரேயச அர்த்தா சொல்லியிருக்கார் தர்மசப்தத்துக்கு ஏற்கனவே வேதம் வந்து என்ன பண்ணும்னா இகலோக சுகத்துக்கும் பரலோக சுகத்துக்கும் மோட்சத்துக்கும் உபாயங்களை எல்லாம் சொல்கிறது தான் வேதத்தோட வேலையே வேதத்தில் சொல்லியிருக்கிறது எதுவுமே நம்மளால் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் சாதாரண எண்ணம் இது என்னன்னு தோணும் ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதிருஷ்டமானதாக தான் அப்படி திருஷ்டமாக இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்துக்கு சகாயமாக தான் சொல்லுமே தவிர அதிர்ஷ்டம்னா என்ன கண்ணுக்கு தெரியாது கருத்துக்கு எட்டாது புண்ணியத்தை கண்ணால் பார்க்க முடியாது பாபத்தை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் புண்ணிய பாபம் வந்து உடனே வேலை செய்யாது அதே மாதிரி ஜீவாத்மாவை அதே மாதிரி ஜீவாத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது பரமாத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது சொர்க்கத்தை பார்க்க முடியாது நரகத்தை பார்க்க முடியாது புனர்ஜென்மாவை பார்க்க முடியாது இதுக்கு முன்னால் ஜென்மாக இருந்தது நமக்கு என்னன்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் இருக்குங்கிறது வேதம் அந்த அடிப்படையில் தான் வேதங்கள் சிந்தனை பண்ணும் இதெல்லாம் சாத்திய சாதன விஷயங்கள் மோக்ஷம்னு வந்தால் சித்த விஷயம்னு பேசுகிறதெல்லாம் வேறு விஷயம் சித்தமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுனால தானே அதை பற்றியும் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு திருஷ்டமாக இருந்தாலும் சித்தமாக இருந்தாலும் அதிருஷ்டவதாத்தி இல்லையா அது ஆல்ரெடி அச்சீவ்டாக இருந்தாலும் அட்டைண்டாக இருந்தாலும் அது என்னமோ அட்டைன் பண்ணாத மாதிரி தானே இருக்குது அதனால தானே அங்கேயும் பண்ண வேண்டியிருக்கு அதனால தானே சாஸ்திரம் ஞாபகம் சோதகம்னு சொல்கிறோம் ஆ ஞாபகம் அப்படின்னு சொன்னால் அறிவிக்கிறதுன்னு அர்த்தம் சோதகம்னா தூண்டுறதுன்னு அர்த்தம் எதை தூண்டுறதுன்னா கர்மாவை தூண்டுறது நம்ம வேலை இந்த எண்ணத்தை நீ எண்ணணும் இந்த பேச்ச நீ பேசணும் பேச்சை இப்படி பேசணும் இந்த உடம்புனுடைய அசைவுகள் இப்படித்தான் இருக்கணும் சாப்பலம் அச்சாப்பலம்னுலாம் சொல்கிறாரே அசதி பிரயோஜனே காயச்சேஷ்டா சாப்பலம் தது அபாவகா அச்சாபலம் தெய்வா அசுர சம்பத் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் பார்க்குறோம் அதனால் உடம்பை அசைக்கிற விஷயத்துலேருந்து எல்லாமே வேதம் சொன்னபடி தான் பண்ண வேண்டியிருக்கு உட்கார்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எதாக இருந்தாலும் சரி வேதம் என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு ஸ்ருதி என்ன சொல்லுகிறது ஸ்மிருதி என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் செய்யணும் நம்முடைய முன்னோர்கள் அதை அதில் தான் கவனமாக இருந்தார்கள் ஆக ஞாபகம் சோதகம்னு சொன்னேன் ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன் ஞாபகம்னா அறிவிக்கிறது சோதகம்னா தோன்றது சொர்க்கம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அறிவித்தல் நீ உடம்பு இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறது இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு ஆள்கிற ஒரு ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு அறிவிக்கிறது புண்ணியம் இருக்கிறது அறிவிக்கிறது பாபம் இருக்கிறது அறிவிக்கிறது புனர்ஜென்மாய் இருக்கிறது என்று அறிவிக்கிறது அதற்காக வேண்டி இனிமேல் உனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டுமென்றால் இதை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறது வேத மாதா இடத்துல சரணாகதி பண்ணிவிட்டால் வேத மாதா சொல்கிறது நம்ம கேட்டுத்தான் ஆகணும் வேதம் வந்து நமக்கு சுகத்தை தான் கொடுக்கும் துக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது ஆனால் நம்ம ராகத்வேஷத்தை விட்டுட்டு தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகிய வவஸ்தித எஸ் சாஸ்திர விதி முறித்த வர்த்தத்தே காமக்காரதாங்கிறார் பகவானே மனம் போன போக்கில் சாஸ்திர விதியை மீறி எவன் வேலை செய்கிறானோ அவன் நசசித்தி மவாப்னோத்தி ந சுகம் ந பராம்கதிம் அவனுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் கிடையாது அவனுக்கு சுகமும் கிடையாதுங்கிறார் நச நசித்தி ந சுகம் ந பராம்கதிம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்தே எனவே நீ வந்து சாஸ்திரத்தை பிரமாணமாக வச்சுண்டு ते शास्त्रं தேஸ்திரம் பிரமாணம் அதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம் நாம் அவர் கேட்டார் இல்லையா கோர்மஸ் சர்வர்மாணம் பரமோ மத சர்வர்மா கம பரமாக தர்ம इति பதாம் மதம் உங்களுடைய மதம் என்ன அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிருக்கார் தர்மம் வந்து நிறைய இருக்குது ஏன்னா அங்கேயும் ஆரம்பிக்கிற போது என்ன பார்த்தோம் ஸ்ருத்வா தர்மான சேஷேன எல்லா தர்மத்தையும் கேட்டுட்டார் இருந்தாலும் இன்னொரு இன்னொரு தரம் கேட்கணுங்கிற கேட்டார்னார் பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனகாயேவ அபியபாஷத்தை மறுபடியும் கேட்டார் ஏகப்பட்ட ஸ்லோகம் இருக்குது மகாபாரத்தில் பார்த்தா பீஷ்மர் வந்து யுதிஷ்டிரருக்கு உபதேசம் என்ற தர்ம ஸ்லோகங்கள் மோட்ச தர்மமெல்லாம் படித்து பார்த்தா ஐயாயிரத்துக்கு மேலே ஸ்லோகங்கள் இருக்கு அதுக்கு மேலே ராஜ தர்மங்கள் எல்லா தர்மமும் உபதேசம் பண்ணியிருக்கார் இது இடையில் கேட்டிருக்கார் இப்படி அசேஷணேன தர்மான் சுத்வா அப்படி எல்லாம் கேட்டதுக்கப்புறமும் கேட்டிருக்காரு ஆஹ ஏஷா வக்ஷியமான தர்ம இனிமே சொல்ல போகிற தர்மம் இந்த தர்மங்கிற வக்ஷியமான தர்ம அதிகத்தமாக சுருக்கமாக சொன்னால் இறைவனை வழிபடுதுதல் வழிபடுதல் தான் Aram, சிறந்த அறம் எத்தனையோ அறங்கள் இப்போ நேற்றி கூட பாட்டு பண்ணாங்க அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எல்லோருக்கும் துணி கொடுக்கறது எல்லோருக்கும் குடிக்க தண்ணி குடிக்கிறது எல்லோருக்கும் சோறு போடுறது அதுதான் அறம்னு ஆண்டாள் பாடுறா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் புண்ணியம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எம்பெருமான் நந்தகோபாலாக எழுந்துறாய்ங்கிறார் அதில் ஒரு வாக்கியம் சொல்லிவிட்டா நீங்கள் எல்லோருக்கும் தண்ணீர் கொடுங்கோ எல்லோருக்கும் சாப்பாடு போடுங்கோ எல்லோருக்கும் துணி கொடுங்கோ அது நிறையா புண்ணியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ உபதேசம் மாதிரி ஆரம்பிக்கிறார் அந்த காலத்தில் இதெல்லாம் பழக்கத்தில் இருந்திருக்கு ஆஹா வண அ அதிக்கே மேங்களுக்கு மம மிப்பேத்தோதனாங்க்லோக்கல வணங்களுக்குலோக்கலை ஆஹ்ஷ வசியமான தர்ம மேனு இருக்குது மே மம என்னுடைய மத அபிப் என்னுடைய ஒப்பீனியன் அபிப்பிராயம் என்னது அது அப்படின்னா எத் எத்யா புண்டரீகாட்சம் ஸ்தவை அர்ச்சேத்து நர சதா நர புண்டாட்சம் யத் பக்தியா ஸ்தவைஹி சதா அர்ச்சேத் சகாய தர்ம அதிக தமாக அதாவது ஹிருதயத்தில் உள்ளத்திலே உறைந்து கொண்டிருக்கின்ற கடவுளை பாஷ்யத்தையே படிப்போம் யத் பக்தியானா தாத்பரியனங்கிறார் தாத்பரியம்னா அதிக லட்சியமாக வச்சுன்னு அர்த்தம் யார் என்ன பேசினாலும் எவ்வளோ டோண்ட் கேர் ஏன் இப்படி இருக்கேன்ம்பான் அவன் இப்படி இருக்கேன் இவனுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்பா அம்மாவே சொன்னால் கூட அதில் தாத்பரியம் நமக்கு என்னென்ன அவங்கள் லட்சியம் வந்து இல்லை இதெல்லாம் நீ சம்பாதிக்கணும் உங்க அம்மா அப்பா கௌரவத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம் அம்மா அப்பாவுக்கு வந்து ஊரில் பத்து பேர்கிட்ட கௌரவத்துக்காக வேண்டிய நம்ம பிறந்துருக்கோம் அம்மா அப்பாவும் தர்மத்துக்காக தான் பிறந்திருக்காங்க நம்ம அபிப்பிராயம் அம்மா அப்பாவே நமக்கு தர்மத்தை பற்றியெல்லாம் சொல்லலை ஈஸ்வரனை பற்றி சொல்லலைன்னா அந்த அப்பா அம்மாவோடய வார்த்தையை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க செல்ஃபிஷாக மெட்டீரியலிஸ்டிக்காக பேசினா அவங்களுக்கு சாஸ்திரம் தெரிஞ்சு வாழணும் சாஸ்திரம் தெரிஞ்சு வாழலைன்னா அந்த அப்பா அம்மா மதி மதிக்கலை நமஸ்காரம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அவனால் அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டானுன்னு சாஸ்திரம் ஏன்னா வேதமே சொல்லியிருக்கு யான் நியமாகம் சுச்சரிதானி தான் இத்வையோ பாஸ்யானி நாங்கள் சொன்னதை தான்ப்பா நீ நாங்கள் சொ ஏதாவது நாங்கள் செய்கிற தான் நீ செய்யணும் ஒருவேளை நாங்களும் எதாவது தப்பாக சொல்லிவிட்டால் அது உனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் பண்ணாதேங்கிறது வேதம் ஹே இப்படியே போயிடாதா அப்படி என்ன ஆகிடும் அப்புறம் உனக்கு என்ன எப்போ சரீரத்திலேருந்து பிரிஞ்சுட்டோம் பயப்படாதுங்க இன்னும் இப்படிலாம் சொல்கிறேன்னு உண்மை அதுதானே தாத்பரியன அர்த்தம் வாழ்க்கையில் யாரும் நமக்கு லட்சியம் கிடையாது பகவான் இந்த மனுஷ சரீரத்தை கொடுத்துட்டார் எனக்கு லட்சியம் என்னன்னா ஈஸ்வரன் தான் அதை ஈஸ்வரன்னு சொன்னால் அதை நம்ம வேறு விதமாக அர்த்தம் பண்ணலாம் ஆனந்தம் உண்மையான சுத்தமான ஆனந்தந்தான் என் லட்சியம் பணத்தால் வர்ற ஆனந்தமோ ரிலேஷன்ஷிப்பால் வர்ற ஆனந்தமோ என்னுடைய பரம லட்சியம் இல்லை என்னுடைய ஸ்வரூபானந்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த ஆனந்தத்திலே இரு அந்த ஆனந்தத்தில் நிலச்சிருக்கிறது தான் எனக்கு பரம தாத்பரியம் பரம புருஷார்த்தம் அதுதான் தாத் எத் பக்தியான்னு சொன்னால் இந்த இடத்துல ஆச்சாரியர் தாத்பரியேன தாத்பரியனால் ததேவ பரத்வம் தத்புத்தயா ததாத்மான தன்னிஷ்டாக தற்பாராயணாக மத்பரஹா அடிக்கடி மத்பரகாங்கிறார் தற்பரகாங்கிறார் கீதையில் பார்க்குறோம் ஆ தாத்பரிய பதத்துக்கு தாத்பரியம்னு சொன்னால் இந்த இதனுடைய பரம தாற்பயம்னு ஸ்லோகத்துக்கெலாம் சொல்லுவோம் இதோட முக்கியமான மீனிங் என்ன சா சாஸ்திரத்தோட பரம தாத் வந்து அத்வைத சித்தாந்தம் இல்லை துவைத சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான்ப்பா சாஸ்திரம் அவன் சொல் துவைத்திகள் துவைத சித்தாந்தந்தான் பரம தாத்பரியம் ஏதோ ஒன்று சொல்லுங்க அது அவங்கவுங்கள அவங்கவுங்க மனதுக்கு கன்விக்ஷனை பொறுத்துது ஆனால் உற்படியாக அவனை சொல்லு குழப்பாத ஆனால் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க ததேவ பரம் நமக்கு வேறெல்லாம் இல்லை அப்புறம்தான் மற்றெல்லாம் மணி பொசிஷன் பொசஷன் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து நமக்கு அபரம்தான் அப்புறம்னா என்ன தற்பரம் அது தான் அதுதான் மேலான லட்சியம் இந்த உடம்புலருந்து உயிர் போகிறதுக்குள்ளே பண்ண வேண்டியது என்னென்னா காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறு வேறு எதுவும் வாண்டாம்ப்பா உனக்கு அதுக்காக வேண்டி எல்லார்ட்டையும் நம்ம பிரியமாக இருக்க வேண்டான்னு சொல்லலை எல்லார்ட்டையும் பிரியமாக இருப்போம் அந்த ஆனந்தத்தை தான் எல்லார்ட்டையும் நம்ம பார்க்கணும் எதையோ இன்னும் அடைஞ்சு ஆனந்தம் அடையிற வேண்டிய அவசியம் கிடையாது அதுதான் இங்கே அழகாக சொல்கிற பாருங்கள் புண்டரீ காட்சம் ஸ்லோகத்தில் இருக்குது புண்டரீ காட்சம்னால் என்ன ஹிரதய புண்டரீகே பிரகாசமானம் சாதாரணமாக புண்டரீகாட்சம்னால் தாமரை போன்ற கண்களை உடையவனை அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம் ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லலை ஹிருதய புண்டரீகே பிரகாசமானம் இதுதான் மகிமை கண்ணனையின் ஆழ்ந்து எண்ணுங்கள் அப்படி சொல்லலை நம்முடைய ஹிருதயத்தில் அகம் அகம் இத்தி பிரகாசமானம் மகாவிஷ்ணும் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாரு பாருங்க புண்டரீகாட்சம்னா ஹிருதய புண்டரீக்கே உள்ள தாமரையில் மலர்மிசை ஏகினான் ஏகினான்னால் ஏற்கனவே இருக்கான் நீ தான் பராக பார்த்துட்டு இருக்க அவன் ஏற்கனவே உள்ளே ரெடியாக உட்காந்துட்டுருக்கான் ஏகினான்ங்கிறது கடந்த காலம் ஆல்ரெடி இருக்கார் ஏகிறார் ஏகுகிறார் ஏகுவார் அப்படிலாம் இல்லை ஏற்கனவே அவர் இருக்கார் அப்பா நீ அதை கவனிக்காமல் எங்கேயோ பார்த்துன்ட்ருக்க கஷ்டித் அப்படி சொன்ன மாதிரி पुंडरीके चैतन्य विपापं ஹயப்புப்புண்டரீக்கே यत्पुंडरीकं பிரகாசமானூத்தம் யுண்டமியசம் பிரமாணம் இருக்கே பாஷியகர் கோட்பண்லேனா நம்ம எடுத்துக்கலாமே எத்ண்டம் புரமியசம் தராங்ககம் விஷோக்க தமின் எத்து அந்த தது பாசியம் என்னது நோ வேதாஸ்வரோ வேதித்தலீன மஹேஸ்வர்பாசமானுவன் இவருடைய அர்த்தம் என்னீமோத்தியம் பியூர் காண்டியஸ்னஸ் அதுக்கு பிரமாணம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிவிடுவே வாசனாசு வாசித்தி வாசுதேவோஸ்து தேூநேனு சுவாதி சமாத்மா சுலப அஹமாத்மாடாக்கேஷூய க்ஷேற்றாப்பி மாம் விதி ஜானம் ஜேய ஜானித்தாஹம் ஹதிசன்னேர்ஜுனி சொல்லிண்டே போலாம் நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்கு ஆஹா அப்பேர் பட்ட அவரை என்ன பண்ணுறதுன்னா வாசுதேவம் ஸ்தவை இது துவைத்தமாக விஷி துவைத்தாத்வைத்தமாக விசிஷ்டா அத்வைத்தமாகங்கிறதே சொல்ல முடியாது இந்த சைத்தன்யத்தை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு வச்சுட்டார் அப்பேற்பட்ட வாசுதேவனை ஸ்தவைஹி இப்போ உடனே துவைதம் வந்துடுச்சு ஸ்தவைஹி ஸ்தவைஹி சொன்னால் குணசங்கீர்த்தன லக்ஷணைஹி ஏற்கனவே அந்த பகவான குணங்களால் அது அந்த ஹிரதயத்தில் வந்து இருக்கார் அவர் ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா பூஜைக்காக வேண்டி அவரை பூஜைப்ட்டிலேருந்து எடுக்கிற மாதிரி வச்சுண்டு சொல்லு இது பாவனை பண்ணு கடைசியில் அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுப்பேன் ஸ்தவைஹி குண சங்கீர்த்தனம் குண சங்கீர்த்தனம்னா பகவானுடைய குணங்கள் இந்த ஆத்மாவினுடைய குணங்கள் ஆத்மாவினுடைய குணம் நிற்குணந்தான் சகுணமாக காட்சி அளிக்கிறது ஆஹா இந்த இருந்து தான் அத்தனையும் மையேவ சகலம் ஜாத்தம் மய் சர்வம் பிரதிஷ்டிதம் மய் சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஹ் தத் பிரம்மாத்வயம் அஸ்மி அஹம் அதனால தான் ஆத்ம பூஜை பண்ணிட்டு தான் எந்த பூஜையுமே ஆரம்பிக்கிறோம் பூஜை ஆரம்பித்தோமுன்னா என்ன பண்ணுறோம் விக்னேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறோம் பிராணாயாமம் பண்ணிக்கிறோம் சங்கல்பம் பண்ணுறோம் அப்புறம் மணி அடிக்கிறோம் கலச பூஜை பண்ணுறோம் சங்க பூஜை பண்ணுறோம் அப்புறம் பீட்ட பூஜை பண்ணிவிட்டு ஆத்ம பூஜை பண்ணுறது ஒரு குரூப் ஆத்ம பூஜை பண்ணிவிட்டு பீட்ட பூஜை பண்ணுறது இன்னொரு குரூப் அதுக்குள்ள ஆகையினால் எது பண்ணாலும் சரி ஆத்ம பூஜையை பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் ஆத்ம பூஜைன்னு என்ன ஆத்மனேனுமான் அந்தராத்மனே ஜீவாத்மனே ஞானாத்மனே பரமாத்மனே அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை தலையில் வச்சுட்டு நம்மளை முதல்ல தேவனாக பாவத்தை பண் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த அஸ்மின் பிம்பே ஸ்ரீ மகாவிஷ்ணும் தியாயாமி புண்டரீகாட்சம் தியாயாமி ஸ்ரீதேவி பூதேவி சகிதம் மகாவிஷ்ணுவும் தியாயாமி அதுக்கப்புறம்தான் பூஜைலாம் முதல்ல இதை பன்னெண்டு அதுக்கெல்லாம் உள்ளே சொல்லுவோம் ஆராதையாமி மணிசன்னிபம் ஆத்மலிங்கம் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் இதெல்லாம் சொல்லுவோம் ஆஹ குணசங்கீர்த்தனக்ஷணை எல்லாம் பாடிக்க போகிறோம் அதுலேயே தெரிய போகிறது நமக்கு நிறைய ஆஹா குணசங்கீர்த்தனம் பகவானுடைய குணங்களையெல்லாம் நன்றாக சொல்வது குணம்னால் என்ன குணங்கள் பண்புகள் சங்கீர்த்தனம்னா என்ன நன்றாக சொல்வதுன்னு அர்த்தம் சங்கீர்த்தனால் பாடுறதுன்னு அர்த்தம் இல்லை அது பாடுறதுக்கும் சொல்கிறோம் சங்கீத ரூபமான சங்கீர்த்தனம் பேசற ரூபமான சங்கீர்த்தனம் சம்மையக்கு கீர்த்தனம் இப்போது லலிதா நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொல்கிறோம் சர்வாத்மத்துவ விபூதிசகிதம் ச சர்வாத்மத்துவம் ஸ்புட்டீகிருத்தமிதம் எஸ் மாதமுமுஷ்மி ஸ்தவே ஸ்தோத்திரம்தான் சொல்லியிருக்கு அண்ணா ஸ்தோத்திரம் அது ஸ்தோத்தந்தான் சொல்லியிருக்கு எஸ் மாதமுமுஷ்மிங் முழுக்க முழுக்க தத்துவம் அல்லவோ இருக்குது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் எஸ் மாதமுமுஷ்மிம் ஸ்தவே தேன அசிய சவணாத் தது அர்த்தம் மனநாத் தியானாத்து சங்கீர்த்தனாத் இப்போ என்னெல்லாம் இருக்குது அந்த வா குருக்கிட்ட கேட்குறது ஸ்ரவணாத்து அதை சிந்தனை பண்ணுறது மனநாற்று தியானாத்து நிதித்தியாசனம் பண்ணுறோம் அப்புறம் எடுத்து எல்லாேருக்கும் சொல்கிறது அந்த இடத்துல கீர்த்தனாத்துன்னா டீச்சிங்னு அர்த்தம் சொல்லித்தர்றது அடுத்த பரம்பரைக்கு இந்த ஞானத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது சங்கீர்த்தனாத் அப்படி பண்ணினியானா என்ன ஆகும்னா சர்வாத்மத்துவ மகாவிபூதி ஏற்படும் எல்லாரையும் ஒ ஒரே தத்துவமாக நினைக்கிற ஒரு குணம் உனக்கு வந்துடும் அந்த விபூதி உனக்கு வரும் அதோட சேர்ந்து தான் இதுதான் மெயின் சாத் ஈஸ்வரத்வம் ஸ்வதா நீயே ஆளலாம் உனக்கு வேண்டி ஒரு சில வாழ்க்கையிலையும் அமையலாம் சித்தேத்து அப்புறம் என்னென்னா புனர் அஷ்டதா பரிணஞ்சைஸ்வர்யம் அப்புறம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வரும் அவ்வியாகதம் ஐஸ்வர்யம் இவ்வளோ பலன் சொல்கிறார் ஆனால் முக்கியமான பலன் என்னதுன்னா சர்வாத்மத்துவ மகாவிபூதி எல்லா ஆத்மா ஒன்றுங்கிற ஞான பலத்தை அடையிறது தான் இதனுடைய பிரயோஜனம் எதனால ஸ்ரவண மனநியான சங்கீர்த்தனாத் தவைஹி சங்கீர் குணசங்கீர்த்தன லக்ஷணை ஸ்துதிபிஹி ஸ்தவைஹின்னு ஸ்லோகத்தில் இருக்குது அதுக்கு ஸ்துதி பிகிங்கிறார் அந்த ஸ்தவைஹிக்கு ஸ்துதி என்ன அர்த்தம்னா குணசங்கீர்த்தன லக்ஷணைஹி குணசங்கீர்த்தனத்தன்மையோடு சொல்லறது பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் வள்ளுவருடைய பாஷையில் சொன்ன பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் சதா அர்ச்சேத் எப்போவும் பண்ணிண்டே இருக்கணும் எப்போவும் என்ன சத்காரபூர்வகம் அர்ச்சனம் கரோத்தி சதா அர்ச்ச சதாக்கெல்லாம் அர்த்தம் சொல்லலை என்னதுன்னா உன்னை உடம்பை ரஷிக்கிறதுக்கு வேண்டி இது தூங்குகிற நேரத்துக்கு தூங்கணும் சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் குளிப்பாட்டுற நேரத்துக்கு குளிப்பாடணும் மற்ற நேரம் வேறு எதுவும் விவகாரம் வச்சுக்காதேங்கிறார் அவர்ஜனீயான் விஷயான் அப்படிம்பார் ஆதிசங்கர் தவிர்க்க முடியாத விஷயங்களில் சஞ்சரிக்கணும்பார் ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரிய ஈஸ்வரன் அந்த இடத்துல விஷயான்னு சொன்னால் அவர்ஜனீயான் விஷயான் பெரு அனவாய்டபுள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது குளிக்கிறது தூங்கிறது எல்லாம் அனவாய்டபுள் அதை தவிர மற்ற நேரமெல்லாம் இதுக்கு தான் நீ ஃபோக்கஸ் இதில் தான் நீ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாதே எத் பக்தியா தாத்பரியேன சதா அர்ச்சேத் அதிலே டைம் கொடு சத்காரபூர்வகம் ரொம்ப ரொம்ப இதுக்குத்தான் நீ ரொம்ப மரியாதை கொடுக்கணும் ஆக சத்காரம்னா என்ன ரொம்ப மரியாதை கொடுக்கறது இதையே பாராட்டுறது விசேஷமாக பாராட்டுறது ஊரில் இருக்கணும்னா நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்லணும்னு வச்சுங்களேன் பணப்பைத்தியமெல்லாம் நம்மளை பார்த்து ஆன்மீக பைத்தியம்னு சொல்லணும் அப்படி வாழணும் இது பணப்பைத்தியமெல்லாம் சொல்லணும் அப்படி சொல்கிறேன் பணப்பைத்தியமெல்லாம் நம்மளை பார்த்து ஆன்மீக பைத்தியம்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழணும் சத்கார பூர்வகம் அர்ச்சனம் கருத்தி வழிபடுகிறான் அர்ச்ச ஸ்தவைஹி அர்ச்சகத்து ஸ்தோத்திரங்களால் பாமாலை பாமாலையினால் பாமால சாத்திரது பூமாலைங்கிறது போல பாமால சாத்திரதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஸ்தோத்திரங்களால் அர்ச்சனை பண்ணு அர்ச்சனைனா இந்த இடத்துல பூஜை வழிபாடுன்னு அர்த்தம் அர்ச்சு பூஜாயாம் அப்படிதானே ஏதாது பாட்டம் இருக்கு ஆகையினால் அப்படி சரி அர்ச்சை சத்கார பூர்வகம் அர்ச்சனம் கருவத்தி நரகா நரஹானா யார் மனுஷா மனுஷன்தான் இதை பண்ண முடியும் வேறு யார் பண்ண முடியும் இங்கே வந்து ந மனுஷ பிராமணகாக சொல்லலை சில சமயம் கிடைச்சா நரகானா சன்னியாசின்னு கூட சொல்லிவிடுவார் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிப்பார் பொதுவாக நரசப்தத்துக்கே நர் ஈயத்தை க்ஷீயத்தை நரகா ஆத்மாவும் சொல்கிறது உண்டு அதாவது மெய்ப்பொருளை அடையிறதுக்கு மெய்ப்பொருளை உணர்கிறதுக்காகவே மனித உடல் கொடுத்துருக்கான் இந்த மனித உடலின் நோக்கம் இதுக்கு ஏன் போய் மெய்ன்னு சொல்கிறோம் இந்த உடம்பை போயின்னா மெய்ப்பொருளை அறிவதற்கான கருவி அதனால தான் தாய்மான்வர் சொன்னார் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய் என்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே இப்படின்னார் இதை போய் மெய் மெய்ன்னு சொல்லின்னு இருக்கீங்களாப்பா இந்த மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்போ பார்த்தாலும் மெய் வாய் கண் மூக்கு செவி மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிறீங்களே இந்த உடம்புக்கு மெய்னு பேர் தமிழில் மெய்யப்பன் மெய்யப்பன்கிறது திரு மெய்யம் திரு மெய்யம்னு புதுக்கோட்டை கிட்ட அது வந்து திரு அது திரு மையம் திருமயம்னு போட்டாங்க இப்போது திருமயம் இல்லை திரு மையம் ஏன்னா அந்த கோவில் ரெண்டு சிவன் இருக்கார் விஷ்ணுவும் இருக்கார் அங்கே எல்லாம் கொடைஞ்ச கோவில் மலையக் கொடைஞ்ச கோயில் அந்த சுவாமிக்கு பேர் சத்தியமூர்த்தி அதனால தான் அந்த ஊர் காங்கிரஸ் லீடராக இருந்தார் ஒருத்தர் சத்தியமூர்த்தி அந்த ஊருக்காரர் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர் அதனால தான் நகர் நகரத்தார்களுடைய ஃபேமிலியிலெல்லாம் எல்லாேருக்கும் மெய்யப்பன்னு பேர் வைக்கிறது அந்த ஊரை சேர்ந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் மெய்யப்பன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் சத்தியமூர்த்தி அதனால் அங்கே இருக்கிற சிவனுக்கும் அதுதான் பேர் விஷ்ணுவுக்கும் அதுதான் பேர் கொஞ்சம் ஏதோ மாற்றி இருக்குது ரொம்ப அருமையான கோவில் பக்கத்தில் பக்கத்தில் இது விஷ்ணு கோவில் இது சிவன் எதுக்கு சொல்கிறேன் மெய்யெல்லாம் பொய்யெல்லாம் ஒன்றாக பொறுத்து வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ அப்படின்னா இதை போய் மெய்ன்னு சொன்னீங்களான் இதுக்கு மெய்யின்னு எப்படிப்பா சொல்கிறதுனா மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு இது சாதனமாக இருப்பதால் இதை மெய்யென்று உபச்சரிக்கிறோம்னர் ஆ பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ அப்படின்னா மெய்யாகாது மெய்ப்பொருளை அறிவதற்கு இந்த உடலை பயன்படுத்தினால் மட்டுமே இது மெய் அதனால தான் சன்னியாசிகளுடைய உடம்பெல்லாம் புதைக்கிறாங்க ஒன்று அக்னி சம்ஸ்காரம் கிடையாது ரெண்டாவது இந்த ச சரீரம்னிமே சரீரம் எடுக்க போகிறது இல்லையா அதுக்குள்ளே இருந்த ஜீவன் அதனால் அந்த சரீரத்துக்கு மதிப்பு ஜாஸ்தியாக அதனால தான் அந்த சரீரத்தை வந்து காப்பாற்றி பூஜை பண்ணுறது ஆகா இங்கே எதுக்கு நான் நரகாங்கிறதுக்கு இந்த அர்த்தம் சொல்கிறேன் நரகான்னா சங்கராச்சாரியர் மனுஷா அதனால தான் நான் ஒன்பதாம் அத்தியாயத்தில் பகவான் கடைசியில் சொன்னார் அப்பச்சேத் சுராச்சாரே மாமன்யபாதுரேவந்தவியோ ச எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி மனசு மாறி இறைவனிடத்தில் பக்தி பண்ண ஆரம்பித்தான்னா அவன் உயர்ந்தவன் புகழர் அப்பராச்சார அப்பராச்சாரம் அனன்யபாக் சாதுரேவச மந்தவிய சமியோ ஹிசிப்ம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகட்சதி கௌந்தேய பிரதிஜானீ நமே பக்திரணி இல்லை மனுஷியாங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷியா பின்னாலையும் சொல்லதுன்னா சொல்ல போகிறார் பலஸ்ருதியில் நான் படிப்போம் நம்ம தான் நாம அவளியெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பலஸ்ருதி படிக்கிறதுன்னு மனசில் வச்சுன்னு இருக்கோமே இது என்ற ஒன்று ஏஷா தர்ம இது சம்பந்த யத் பக்தியா புண்டரீகாட்சம் இல்லாடி போடுங்க நரஹா யக்தியா புண்டரீகாட்சம் சதாஸ்தவ அர்ச்சேத்து சா ஏவா தர்ம அந்த தர்மந்தான் இந்த தர்மம் தர்மம்னா என்ன இந்த தர்மம் ஏஷா தர்ம அப்படின்னு சொன்னது இதுதான் அர்த்தம் அதோட கனெக்ட் பண்ணிக்கோங்கிறார் சர் மே சர்வ தர்மா அதிகமாக மே மத இது தர்மங்களிலெல்லாம் உயர்ந்த தர்மம் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணினால் அவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு எல்லா நன்மையும் ஏற்படும் ஆ இறைவனை வழிபடுவது எப்பேற்பட்ட இறைவன்னா உன்ஸ்வரூபமாக இருக்கிற இறைவனை உனக்கு பக்குவம் இல்லாததால் உனக்கு வேறாக காணப்படுகின்ற இறைவனை எப்படி இருக்குது உன்ஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவனை உனக்கு பக்குவம் இல்லாததால் உனக்கு அந்நியமாக தோன்றுகின்ற அந்த இறைவனை நீ வழிபடுவாயாக இதுவே தர்மங்களிலெல்லாம் உயர்ந்த தர்மம் ஆ ஈஸ்வர ஆராதனையும் சரி ஈஸ்வர ஆராதனையுடைய லட்சியம் என்னென்னா அகமேவ பரம் பிரம்ம சர்வம் பிரம்மமயம்னு தெரிஞ்சுக்கிறது தான் லட்சியம் அந்த அந்த கோணத்தில் தான் விளக்கம் சொல்லிட்டு போகிறார் ஆதிசங்கரர் ி சம்பந்த என்று இதை தொடர்புபடுத்த வேண்டும் ஆகவே மனிதன் எப்பொழுதும் ஒரே குறிக்கோளோடு ஹிருதயத்திலே இருக்கின்ற அந்த வாசுதேவனை பொருள்சேர்ந்த சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றி வழிபடுகிறானோ அதுவே மேலான தர்மம் என்பது உயர்ந்த தர்மம் சிறப்பான தர்மம் என்பது என்னுடைய கருத்து அப்படி சொல்லிவிட்டார் இனி அவரே ஒரு கொஞ்சம் விளக்கமெல்லாம் சொல்கிறார் आधिक्ये नवरो ஆதிக்கே காரணம் அவருச்சி விண்றர் ஆதிஷங்கர் பார उच्यते ஆதிக்கே पुरुषांतर உச்சேசிபுத்தர திரவியலாதி नियम अनपेक्षत्वं யமா அனபேத்தே காரணம் தியன்க்கஜன் யை திரேத்தம் ரைச்சோ தோதி கலௌ சீர் கேஷவம் संसिध्येत, मैत्रो விஷ்ணுபராணவா ஜப்பேத்மணோயா மைத்தோமண உச்சப்போ பரமோர்மச்சூத்த மாராஞ்ஸ் இதுவனம் எதம் அபிப்பேத்த ஏஷமே சர்வர்மாணம் தர்மோதிக்க தோம்தம் அசிய ஸ்துத்திலட்சண ஆதிக்கே கிங் காரணம் இது ரொம்ப வசந்ததுன்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன ரீசன் இப்போதான் உங்களுக்கு புரியும் ஆதிசங்கரருடைய உரைகள் எப்படி அமைகின்றன என்பது உங்களுக்கு புரியும் அஸ்ய இந்த ஸ்துதி லக்ஷணஸ் அர்ச்சனஸ் ஏன்னா தர்மங்களில் இதுதான் உயர்ந்த தர்மம் சொல்லிவிட்டார் ஏன்னா ஆறு கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேக்கம் பாராயணம் கம் கம் அர்ச்சந்தா பிராணயுர் மாநவம் கோமர்மா கிஞ்சபன்முச்சத்தை ஜன் ஜன்மசம்சாரபு ஆறு கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு ஜகத் பிரபு தேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசிரேண புருஷத்துதோ அது வந்து கடைசி கேள்விக்கு பதில் கிஞபன் முச்சத்தை ஜன் ஜன்மசம்சார வந்தனாத்துங்கிறதுக்கு முதல் கேள்வி கடைசி கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லியாச்சு அப்புறம் தமேவாச்சையித் பக்தியா புருஷமியம் தியாய் ஸ்துவன் நமசியம் சனஸ்தமே அது கம் அர்ச்சந்தா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லியாச்சு ஆமாம் இது வந்து நாலாவது கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு அஞ்சாவது ஸ்லோகத்தில் அப்புறம் அடுத்தது மூணாவது ஸ்லோகம் மூணாவது கேள்வி ஸ்தோத்திரம் கிம் ஸ்துவந்தா கம் ஸ்துவந்தஹா அதுக்கு பதில் இதில் ஆறாவது ஸ்லோகத்தில் ஏழாவது ஸ்லோகத்தில் அதையே கொஞ்சம் இன்னும் விரித்து சொல்லியிருக்கார் ஆகா ஆறு ஏழு ரெண்டுமே கம் ஸ்துவந்தஹாக்கு இது அப்போது அஞ்சாவது ஸ்லோகம் உங்கள்கிட்ட நம்பர் இருக்க தெரியாது அஞ்சாவது ஸ்லோகம் தமீப சார்ச்சையின் அது நாலாவது கேள்விக்கு பதில் ஆறாவது கேள்விக்கு நாலாவது ஸ்லோகத்தில் பதில் அஞ்சாவது ஸ்லோகத்தில் நாலாவது கேள்விக்கு பதில் மூணாவது கேள்விக்கு ஆறாவது ஸ்லோகத்திலையும் ஏழாவது ஸ்லோகத்திலையும் பதில் அஞ்சாவது கேள்விக்கு எட்டாவது ஸ்லோகத்தில் பதில் சொல்லியிருக்கார் அப்புறம் அடுத்தது இன்னொன்று இருக்குது ரெண்டாவது கேள்வி கேள்விக்கு ஒன்பதாவது அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்ல போகிறார் இதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ ஆ இதில் என்ன கேள்வி கேட்குறார் இதில் என்ன விசேஷம் ரொம்ப சிறப்பாக இதை ஏன் சொல்லுகிறீர்கள் ஆதிக்கம்னா இது ரொம்ப விசேஷம் மற்ற தர்மங்களை காட்டிலும் ரொம்ப விசேஷம் ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச காலாதி நியம அனபேக்ஷத்துவம் ஆதிக்கே காரணம் மற்ற தர்மங்கள் எல்லாம் வேற ஒரு மனிதனுடைய உதவியோடு தான் நம்ம கர்மா பண்ண முடியும் பத்னி இல்லாதவன் இந்த கர்மாவை பண்ணக்கூடாதுன்னு பத்னி வேணும் புத்திரன் வேணும் அப்படின்னு நிறைய விசேஷ தர்மங்களுக்கு விதிகள் இருக்குது ஞாபகம் இது சாமானிய தர்மம் இல்லை விசேஷ தர்மம் இறைவனை வழிபடுவது என்பது சாமானிய தர்மம் அல்ல பொய்பேசாமல் சாமானிய தர்மம் ஆனால் ஒரு சில இடத்தில் பொய் வந்தால் அது விசேஷ தர்மமாக இருந்தால்தான் அங்கே பொய் பேச வேண்டும் சாமானிய தர்மத்தை மீறதும் உண்டு ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை பெருசாக இருந்தால் தான் பொய்மையும் வாய்மையெடுத்து புரை தேர்ந்த நன்மை பயக்கும் எனின் ஆனால் அது இந்த பொய் அந்த உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுனாலேயோ அல்லது ஒரு பொய்யை சொல்கிறதுனாலேயோ பெரிய நன்மை ஏற்படுமானால் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் உண்மையை எப்பவும் விரதமாக க கடைப்பிடிக்கிறவனுக்கு தான் அந்த சக்தி அவனுக்கு தான் அது பலன் கொடுக்கும் எப்போ வேணாலும் எப்படி சௌரியத்துக்கு போய் சொல்லியிருக்கான் இருக்கான் கேட்டாலே போய் தான் ஆரம்பிப்பான் எங்கப்பா இருக்கேன்பான் கேட்டா அவன் எங்கேயோ இருப்பான் இங்கே தான் இருக்கேன்பான் வேறொரு இடத்த சொல்லுவான் அப்படிலாம் நம்ம அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே தான் இருக்கேன்னு இப்போ வந்திருக்கலாமே இவ்வளோ நேரமாக உண்மையில அவன் வேறு எங்கேயோ இருந்தான் எங்கூட ஒருத்தர் காரில் போகிறவோ சொல்கிறார் அப்புறம் சேலத்துலேருந்து போகிற வழியில் போயின்ட்டுருக்கார் சென்னைக்கு எங்கே இருக்கேன்னு இப்போ உஸ்மான் ரோட்டில் இருக்குங்கிறான் ஏ இப்படி பொய் சொல்கிறியாப்பா இது என்ன ரீசன் காரணம் என்ன அதெல்லாம் சர்வசாதாரணம் வந்துட்டுருக்கேங்கிறான் உஸ்மான் ரோட்டில் இருக்கேன் கோடம்பாக்கத்துக்கு வந்துடுவேங்கிறான் எப்படி ஏன் நான் வேற பக்கத்தில் உட்காந்துருக்கேன் இப்போ தான் காலம்புரை ப்ளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கியிருக்கார் அவர் எப்படி இருக்கும் எனக்கு சர்வசாதாரணமும் சொல்கிறேன் அப்போ பொய் பேசுகிறதுங்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கு இவர் என்ன சொல்கிறார் வேறொரு ஆள் தேவைப்படுது புருஷாக அபேக்சத்துவம் தேவை எந்த ஒரு கர்மம் இப்போ இவ்வளோ பெரிய ரிச்சுவல் பண்ணணுன்னா இத்தனை பசங்கள் வேலை செய்கிறாங்களே இத்தனை பேர் வேலை செய்கிறான் சும்மாவை இந்த பூஜையெல்லாம் நடக்கிறது எல்லாம் அநா அநாயசமாக நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும் நம்ம உட்காந்து பார்த்துன்ட்ருக்கோம் எத்தனை குழந்தைகள் ராத்திரியும் போதும் முழிச்சுண்டு அதெல்லாம் வந்து உக்காந்துண்டு அது பாட்டுக்கு பொறுப்பாக பண்ணுறது அப்போ புருஷாந்திர அபேட்சத்துவம் இந்த ஜபத்துக்கு புருஷாந்திரமெல்லாம் வேண்டாம் விஷ்ணு சாஸ்திர ஜபிக்கிறதுக்கு ரெண்டு பேர் கம்பெனி வேணும்னா அதெல்லாம் கிடையாது நீ ஒருத்தருமே இல்லாமல் தனியாக ரூமுக்குள்ளே உட்காந்து பெட்ரூமில் உட்காந்து சொல்லிட்டுரு தப்பே கிடையாது வாங்கோ விஷ்ணு சாஸ்திர நாம சொல்லலாம் ஒருத்தரையும் வேண்டாம் தனியாக சொன்னாலும் விஷ்ணு சாசனாமத்துக்கு பலன் உண்டு சொன்னால் அவள் வந்தால் நமக்கு சொன்னப்பினா இடைஞ்சல் வேறு வந்துடும் சரி ஸ்ருதி சேராது நான் ரொம்ப சொல்லலை நிறுத்திக்கிறேன் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுங்க நடுவில் கொஞ்சம் நிறுத்திட்டே எனக்கு கொஞ்சம் டவுட்டுன்னு பேச ஆரம்பிச்சுடும் அது அப்புறம் உடனே என்ன பாருங்க நான் வாட்ஸ்அப்பில் இது வச்சுருக்கேன்னு காட்ட ஆரமிச்சிருவோம் அப்புறம் கடைசியில் விஷ்ணு சாசனம் பாதியிலே அவுட் நம்மளாக தனியாக உட்காந்து பண்ண வேண்டியது தானே அதனால் யாரையும் சா டிப்பண்ட் பண்ணாமல் நீ பாராயணம் பண்ணலாம் இதாக பண்ணலாம் ஆகையினால இது ரொம்ப உயர்ந்தது அடுத்து அது மாத்திரம் இல்லை திரவியாந்தரம் எதா வேணுமா இந்த இதுக்கு துளசி வேணுமா கற்பூரம் வேணுமா எதாவது சாமானும் வேணுமா பூஜைக்குன்னா தேவையில்லை திரவியாந்தர அனபேக்ஷத்வம் ஆதிக்கே காரணம் புருஷாந்தர அனபேக்ஷத்வம் ஆதிக்கே காரணம் அப்படி சொல்கிறார் தேச காலம் இந்த இடத்துல தான் சொல்லணும் இந்த நேரத்தில் தான் சொல்லணும்னு நியமம் இருக்கா கிடையாது தேச கால நியம அனபேக்ஷத்வம் ஆதிக்கே காரணம் அப்புறம் சில கர்மாக்கள் எல்லாம் வந்து பசுஹிம்சை இருக்குது வாஜப்பேயம் சோமயாகம் எல்லாம் பண்ணினால் ஹிம்சாதி நியம அனபேக்ஷத்வம் ஹிம்சா ஆதின்னு போட்டார் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா பசுக்களை எல்லாம் வாஜப்பேயம் சோமயாகம்னால் ஆடெல்லாம் பலி கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் பலி கிடையாது இது சர்வேஷாம் சாமானியான ம மனுஷியானாம் தர்ம எல்லா மக்களுக்கும் பொதுவான அறம் எனவே இது உயர்ந்த அறம் விசேஷ தர்மங்களுள் உயர்ந்த விசேஷ தர்மம் பிராமணனுக்கு சோம பண்ணலாம் வாஜபேய யாகம் பண்ணலாம் ஜோதிஷ்டோமா என்னமோ யாகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பசுஹிம்சை இருக்குது பசுஹிம்சை இல்லாததும் இருக்குது தரிசபூர்ணமாச இஷ்டிலெலாம் பசுஹிம்சைகள்லாம் கிடையாது ஆனால் அடுத்தது என்னென்னா வைஷ்யன்னு சொன்ன க்ஷத்ரியன்னு சொன்னால் ராஜசூயம் அஸ்வமேதையாகலாம் பண்ண வேண்டியிருக்கும் அவருக்கும் பலியெலாம் உண்டு ஆனால் அதெல்லாம் கூடாதுன்னு அர்த்தத்தில் சொல்லலை அதை விட இது விசேஷம் ஆனால் அதெல்லாம் அவனுடைய தர்மம் பண்ணி ஆகணும் பசுவோ கொல்றதோ இல்லையோ பிரணனுடைய தர்மம் பண்ணி ஆகணும் க்ஷத்ரியனுடைய தர்மம் அதை பண்ணி ஆகணும் அதை இதையும் இங்கே கம்பெயர் பண்ணி குழப்பிக்கக்கூடாது ஆனால் அதை விட இது வசந்தது எல்லாருக்கும் பொதுவானது ஆஹ் ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேசகாலாதி நியம அனபேக்ஷத்வம் ஆதிக்கே காரணம் இது ரொம்ப முக்கியமானது எல்லாரும் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணுறார் அதெல்லாம் நம்ம அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்த அளவில் விஷ்ணு சஹசிரநாமம் பாஷ்யம் க்ளாஸை இந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் ஹறிவோம் நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாம்னே சஹசிரநாம்னே புருஷாய ாஸ்வ சகோட்டியுகாரிணே நமர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வாமிக்கி